தொழுகையைக்கும் சிலர் நாயும் கழுதையும் பெண்ணும் தொழுபவருக்கு குறுக்கே சென்றார் தொழுகையை முறிப்பர் என்று கூறினர் அதை கேட்ட ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் எங்களை நாய்களோடு ஒப்பிட்டு விட்டீர்களே நிச்சயமாக கிபிலாவுக்கும் நபிசல்லாஹூ அலேகி வசல்லம் அவர்களுக்கும் இடையே கட்டலில் நான் படுத்திருக்கும் போது நபிசல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் தொடுவார்கள் அப்போது எனக்கு ஏதேனும் தேவை ஏற்பட்டால் நபி சொல்லல்லாஹும் அலகி வசல்லம் அவர்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வதை விரும்பாமல் நடுவி விடுவேன் என்றார்கள்